தலைப்பு 34 பார்க்கடலில் பள்ளி கொண்டது ஆகாரம் உடனே ஜீரணமாய் பால் வண்ணமாக ஆகாரப்பையில் வெண்மை நிறமாக இருப்பது திருப்பார்க்கடல் என்றும் அதன் அடியில் உண்டாகும் பசி தீவிர சக்தியாகிய உஷ்ணம் வடவாமுகாகினி என்றும் இரண்டிற்கும் மத்தியில் உண்டாகிய சீதளம் விஷ்ணு பள்ளி என்றும் சொல்லுவது திருப்பார்கடலில் விஷ்ணு பள்ளி கொண்டது இதுதான்